ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைகளும் ஒரு ஜும்மா தொழுகை முதல் மறு ஜுமா வரையிலும் ஒரு ரமதான் வரையிலும் பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்குமானால் அவற்றுக்கிடையே உள்ள சிறு பாவங்கள் அழிக்கக்கூடியதாக அமையும் என்று நபி சல்லு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு மூன்று மூன்று